அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்ளி இளந்தேசி மனுவில் இந்த நட்சத்தனின் தலைப்பு உற்சாகம் முகத்தில் ஒரு குழந்தை சிரிப்பு பேச்சுக்கு நடுவே இளையோடும் நகைச்சுவை ஒரு துடிப்பு பேச்சி துள்ளல் நடை ஒரு கூட்டத்தில் கூட தனியாக பழிச்சென்று தெரியும் தோற்றம் இவர்களை பார்க்கும்போதே நம்மை ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் நீங்களும் இன்றிலிருந்தே இப்போதிருந்தே உற்சாகமாக இருந்து பாருங்கள் நீங்களும் மாறுவீர்கள் உங்கள் சூழ்நிலையே மாறும் உங்கள் சோதனைகள் சாதனைகளாகும் உங்கள் வேதனைகள் வெற்றி படிகளை காணும் ஏழ்மை நிலையின் உச்சத்தை கண்டவர்தான் பாரதி ஆனால் துவண்டு போய் விழுந்து விட்டாரா பாரதி அவர் கூறினார் இவ்வுலகம் இனியது வான் இனிது காற்றும் இனிது தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது மலை இனிது கடல் இனிது எத்தனை கோடி இன்பம் எங்கள் இறைவா இறைவா என்று பாடுகிறார் இயற்கை அளித்த சீதனங்களில் இன்பத்தை கண்டு இயன்றளவு நாமும் உற்சாகமாக இருப்போம் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவோம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி